வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுரகாண்டம் அமரர் சிறை புகுப்படலம் எழிலிகள் மொய்த்ததன் இருக்கை போகிய பழகுரு சூர்மகன் மாறில்லாத பேர் அழகினை மெய்கொள அணிந்து தொல்படை விழுமிய கொண்டனன் விளைச்சி தும்பையே இருவகை பத்து நூறு இவுளி பூண்டிடும் ஒரு தனித்தேர்தனை ஒல்லை ஊர்ந்துராய் திருமுதல் கடைதனில் செல்லும் எல்லையில் விரைவினில் சுற்றினா மிக வெள்ளமே நிறைத்து எழுத்தானவர் நீத்தமாயிரம் பரித்தொகை என்னதே பாதி தேர்கறி உரைத்தாத்தானையொடு ஏகினான் திருத்தகும் இரவியைச் சிறையில் வீட்டினான் கிளர்ந்தன தூளிகள் கெழிய வீரர்தோள் வளர்ந்த நபரணி மாலையில் படியே உளர்ந்தன வண்டினம் உம்பர் தம்மனம் தளர்ந்தன நெளிந்தனன் தரிக்கும் சேடனே பொழியனாண்டு எழுப்பூழிபாரினும் தள்ளரும்பிசும்பினும் நிரந்த தானவர் எள்ளுரும் அமர்த்தம் இருக்கை நாடிய உள்ளொடு பவத்துகள் ஒருங்கு சென்ற போல் ஏரிய பூழிராப்பன் ஈண்டியை ஒளிவாயில் வீறுகள் கழிற்றுக்கையின் விளாழியும் கரிக்க போல தூரிய கடமும் ஒன்றாய் ஒழுகு தன் மழை சூழ்குன்றின் ஆறுகள் இழிந்து வையத் தடைவது போலும் அன்றே பானிற முதலவாய பல்வகை வண்ணத்துள்ள காணி மேத்து வசக்காடும் கவிகையின் காணுமைத்த சேனமும் கழுகும் ஏனைச் சிறை கெழு புள்ளும் வெம்போர் ஊனுகர் பொருட்டு தாமும் உம்பருற்றிடுவதே போல் மண்ணுறுத்துகளின் மாலை மகேந்திர மூதூர் முற்றும் துண்ணெனமரைத்தலோடு துளங்கியே சூரர் கஞ்சி விண்ணிடை மதிப்பல் கோடிமேவல் போல் வெளிய செய்ய தன்னிழ கவிகை ஈட்டம் தலை தலை ஈண்டிட்டன்றே முறையீது நிகழமைந்தன் முதிய மாநகரம் நீங்கி அரை கடல் அகழி தாவி அவதியின் எல்லையேயி சிறைவரு துன்முகத்து தெரிவையை நோக்கி நுங்கை எரிசுடர் வாழால் இற்றது எவ்விடை எம்புகை என்றான் என்னும் குமரகேண்மோ எங்கரன் துணித்தோர் வீரன் மன்னின சசியும் உற்றாள் மதுமலர்புதும்பதொன்றில் அன்னதும் என்றோர் அனிவிரல் சுட்டிக் காட்ட பன்னிரு பெயர் சீகாழிப் பழுமரக் காவில் சேர்ந்தான் தேசுவூரும் இரவிதன்னைச் செய்திடுசிறுவன்தானே தூசிமுன் சென்று காவைத் தொலைத்து வெள்ளிடையதாக்க வாசவன் மனையைக் கூர்வாள் வயவனை நாடிக்காணான் காசினி ஆண்டும் தேர்ந்து காமற்பொன் உலகில் போனான் அந்நிலை அவுணர்கள் அனிகம் யாவையும் முன்னுரையேகியே மொய்பாங்கவர் மெய்நிறை மணிவையில் விரிந்து சூழ்தலால் பொன்னகர் வேறொர் பொன்னகரம் போன்றதே முனிவினர் இமைக்கும் வெவ்வழல் வழிந்திடு கண்ணினர் மடித்த வாயினர் கழிந்திடு திரளினர் ககனவாணர்கள் அழிந்துடு ஆர்ப்பினர் அவுணர் எய்தினார் மண்டலமே முதல் வகுத்த வான்கதி கொண்டிடும் கந்துக குழுவின் மாலைகள் விண்தொடர் செலவினில் விரவு போழியால் அண்டமும் புவியனவையமாக்கிய இலகிய பொன்னகர் எல்லை எங்கனும் அலை தரு மத நதி ஆக்கி நிலவிய கங்கை மானீத்தம் யாவும் உண்டு உளவுதல் உற்றன ஒருத்தல் யானையே வெங்கரி சொறி மதம் விரும்பும் வண்டினங் கொங்கிவர் தருமலக் கூந்தல் வாசத்தால் அங்குளமாதர் மேல் அணுகி வையகமங்கையர் கொல்லனமால் செய்கின்றவே அற்றமில்வலியரைச் சிறியர் ராயினோர் பற்றிடின் மேல் நெறிப்பாளர் ஆவரால் வெற்றி கொள் அவுணர் கோன் வேழத்தின் குழாம் சுற்றிய பறவையும் துறக்கம் புக்கவே மன்னவனோடி நன்மைந்தனேவுளன் முன்னொரு பகையினை முடித்தும் யாம் என இந்நில வரையலாம் ஏகிச் சூழ்ந்த போல் பொன்னகர்பளைந்தன பொலம் பொன் தேர்களே விடர் நெறி ஒழுகியவையர் மேலையோர் இடம் உருமகளையை இப்பற்றல் போல் கடி கமிழ் தருவினை கலந்து சுற்றிய கொடியினை ஈர்த்தன கொடியின் காணமே செந்தோடு அவிழும் தாரானிச் செய்கை நிகழச்சேன் புகழும் அந்தோ என்று பதை பதையா அலமந்து ஏங்கி அறிவு அழிந்து வந்தோன் பானுப் பகைவன் எனா மகவான் செம்மலோடுவானோர் நொந்து ஓடினர் போய் உரைத்திடலும் மனையோன் இணையனுவல்கின்ற எந்தையாகும் குறவன் இலையிமையோர் குழுவில் பலரில்லை தந்தை எம்மோ இங்கில்லை தமியேன் நுமோடிருந்தேனால் அந்த அசுரன் சென்றமையும் அல்லல் புரியும் திறம் போலும் முந்தை விதியை அறிவேனோ என்னோ என்று முடிந்திடுமே பாடின்றோங்கு திருநீங்கப் பயந்தோர்கழிவேலை வீடின்றாகத் தமர்ப்பரிய வெஞ்சூர் முதல்வன் பணி போற்றி ஈடின்றாயும் இப்பகல் காரிந்த நகரத்திருந்தேனார்கேடின்றாகும் என் செய்கேன் கிளத்தீர் பொரை தீருளத்தீரே தாயும் பயந்த தொல்லோனு தமரா குற்றாமரர்களும் வாயும் கடல் சூழ்நில வரைப் பிற்கறந்தார் அதனைப் பல்லவுண ஆயும்படியே அற்றாம் எல்லை அழியேமும் போயங்குறைவோம் நமையெல்லாம் போற்றும் படிக்கோற்புகளுண்டோ போவதில்லை ஆண்டும் இனி புலம்புமாறும் இல்லையதின் அவதில்லை வருவதெல்லாம் அடையுமன்றி அகழுவதோ ஈவதில்லை அவர்க்கும் பெருந்திரைஞ்சி புகழ்வதில்லை எதிர்ந்து சாவதல்லால் ஒய்ந்திடுதல் இரண்டே உறுதி தமியேற்கே அஞ்சேன் மன்னோ அவர்கினியானாவி பொருளாகுள்ளாதார் நஞ்சே பொறுவும் தீங்கு உரினும் நடுக்கம் செய்யார் இடர்ப்படியார் தஞ்சேவகத்தின் நெறிபிழையார் அகதே போலத்தானவர்கோன் வெஞ்சேனைகள் ஏர் செல்வேன் வெல்வேன் பலரைக் கொல்வேனே செருவீரமுடன் அவற் பொறுவான் செல்வன் நீரும் எற்போற்றி வருவீர் வம்மின் வல்லாதீர் வல்லை என்னே வழிக் கொள்மீன் ஒரு வீரன்றி எல்லீரும் உள்ளத்து அஞ்சி ஒருவியழி தருவீர் ஏனும் நன்றீரையும் தளரேன் துணிந்த தமியேனே என்று சயந்தன் மொழிந்திடலும் இமையோர் கேளா இடருழவா குன்றன் உள்ளம் ஈதாயின் எமக்கு வேறோர் உணர்வுண்டோ வென்றி அவுணர்பணி புரிந்து வீடா விழுமம் துய்ப்பதினும் பொன்றி விடுதல் இனிதம்மா எழுதி கடிதே போர்க்கென்றார் சயந்தன்னது கேட்டு அமரர்தம் குழுவை நோக்கி துயர்ந்தங்கும் சிந்தனை துணிந்தது கொல்யன்னா வியந்து கனகத் தவிசின் மேவுதல் விடாத்தன் கயந்தனே நினைப்ப அது உணர்ந்தது கருத்தில் கல்கெழுனுதல் சிறிய கண் சுழகு கன்னம் மல்கிய கரைப்பத மறுப்பு இணையிரட்டை மெல்கிய புழைக்கரம் வெழிற்று உடலின் வேழம் பில்கிய மதத்தொடு பெயர்ந்துள்ளதை என்றே இந்திரகுமாரனை இறைஞ்சி எதிராகி வந்திட அதன் பிடரில் வல்லை தனில் ஏறி புந்தினாத்தி அயல் உம்பர் புறம் வைப்ப புந்திகழு வேர்வினு பொல்லனகன்ற போகிதரு காளை பசும் பொற்புயல் நிறத்தான் ஆகம் வெளிராகும் ஐராவதமிசை கண் வாகுபெறமேவுவது மண்ண நெடுமாள் பார் சீகர பாங்கர் உருவானவர்கள் பல்படையும் ஏந்தி வீங்கு துயர் கொண்டு அகல வேறு ஓரிடை காணார் நீங்கள் வசை என்பது நினைந்து துணிவாகி ஆங்கு அவனுடைய ஏகினர்கள் அச்சம் இளரே போல் பெருந்தவள மெய்கறி பிழிற்று ஒலியும் உள்ளத்து உருவானவர் தம் ஆற்பொலியுமாற்ற பரந்த பகுவாய் முரசு பண்ணொலியும் ஒன்றாய் வறு எனக் ககனம் வாய்விடுதல் போலும் ஊழி வருகால் அனைய உம்பர் படை செல்ல பூழி நிமிர்ந்து ஏகின பொலத்து உயர் நிலத்த வாழிகோள் சுவர்க்கம் எரிவவ்வு நமை என்னா கேழில் உயர்மேல் நிலை கிளர்ந்து எழுதல் போலும் முறையுது நிகழ்ந்திட முரற்களிருமேலான் வரிய மகவான் மதலை மாநகரம் நீங்கி எரி கதிர் அருக்கனே இரு சிறையில் வீட்டும் சிறுவன் அணிகத்தின் எதிர் சென்று புகழோடும் வற்பொரு தைத்தியர் வரும் சுரரை நோக்கி முற்பகலின் எல்லையும் முறைப்பணி புரிந்தார் தற்பமுடன் நின்று சமர் உன்னி வருவாரோ அற்புதம் இதற்புதம் இதென்றார் கிட்டினர்கள் வானவர் கிடைத்த தமர் என்ன முட்டினர் தெத்து அவுனர் முன்பின் இருப்பாலார் ஒட்டினர் முனிந்து அயில்கள் உய்தனர் கைவாளால் வெட்டினர் குனித்து வில்வடிக்கணையை விடுத்தார் எழுப்படை விடுத்தனர் எடுத்த கதை விட்டார் மழுப்படை எரிந்தனர் வயிற்குலிசமுய்தார் நிழல் பரவு முத்தலை நெடும் படைகள் தொட்டார் சுழற்றினர் உருட்டினர் சுடற்பரிதி மாரியனையுப்படை வழங்கி இமையோறும் சீரவுணராயினரும் சேர்ந்து பொறும் எல்லை சோரியது தோன்றியது பெற்றும் பாரிய உலத்திடை பரந்தெழு கண்போல் அங்கம் எழு செங்குருதியாற்றின் நிமிர்ந்தோடி எங்கனும் நிரந்தன இமைப்பிலவர் வைகும் தூங்க உம்பரிடை சூர்மதலை சீற்ற வெண்கனல் எழுந்து முன் மிசைந்திடுவதேபோல் நீடி திறத்தரும் நெடும் படைகளேந்தி காலை அழிந்தாற்றல் இலராகி ஓடினர்கள் வானவர்கள் ஒல்லை தொடர்ந்தே பின் கூடினர்கள் வெவ்வணர் குற்றினர்கள் பற்றி சேன்கொடு முறிந்து படர்தேவர் குழுவோரை ஏன் கொடுவரும் தகுவர் யாத்தனர் புயங்கள் நான் கொடு நலம் கொள் கலைமானை மான் தொகுதி வவ்வியகன்று என்ன இடுக்கண் குரு தேவர் தனையீர்த்தனர் கொடியேகி மிடல் கதிரரு வெகுண்டு அவன் முன் கடக்கரிய வன்மையொடு காவல் கொடும் என்றான் தடக்களிரு மேல்வரு சயந்தனிவை கண்டான் கண்டான் வெகுண்டான் புகையாரழல் கல்லன் மேகம் உண்டான் எனவே உமிழ்ந்தான் ஒருதன் சிலை கொண்டான் குணத்தின் இசை காட்டினன் கோட்டி நேர்போய் அண்டார் வெறுவக் கணைமாரிகள் ஆர்பொழுத்தான் பொழியும் பொழுதத்து அவனப்படை போந்த வீரர் மொழியும் மனமும் நனிதாழ்த்திட முந்தரேகி ஒழியும் கடைநாள் அரண் வெற்பை உராது சூழ்போம் சுழியும் கடல் போல் அவன் ஊர் கறி சுற்றியார்த்தார் சயந்தன் விசையும் பொலங்கிம்புரி தந்த வெள்ளை கயந்தன் விசையும் சிலை வாங்கிக் கணைகள் கோடி பயந்தன் பயந்திடத்தூர்த்தனர் சோமனை பன்னகங்கள் வயந்தன்னொடு போய் முயலோடு மறைக்குமா போல் கல்லென்றும் கடல் வீரர் கனைந்து சுற்றி செல் விட்ட கணையாவும் சிந்தி வல்லே மல்லொன்று மொயம்பிற் சரையந்தன் சரமாறி தூண்டி வில்லும் மனையோர் தனுவும் புவி வீட்டினானால் வீட்டிக் கணைகள் அவுணப்படை மீது தூர்த்து மோட்டுக்களிற்றின் தொகைதன்னே முகங்குள் பாய்மா வீட்டத்தினைத் தேர் கலை வீரர் இனத்தையெல்லாம் வாட்டிப் பின்வெள்ளம் ஒருநூற்றினை மாய்வு செய்தான் வாலிற்புடைக்கும் புழைக்கை கொடு வாரியற்றும் காலிற் படுக்கும் மறுப்பாலடும் கந்தரம் போல் ஓலிட்டு உயிர் உண்டிடுமாங்கவன் பூர்ந்த வேழம் சீலக்கதிரைச் சிறையிட்டவன் சேனை தன்னை நூறாய்ப் புகுதானவர் வெள்ளம் நொடிப்பின்மாய வீராய்ப் படையும் பல பூண்களும் மீனமாக ஆராய் குருதி பெயர்ந்தே அகல்வான நீத்தம் மாறாய்ப் பொறுதுமிசையோடி வளைந்து கொண்ட காபம மே தண்ணில் பே உ தீண்டின மேல் வரும் பெற்றியோராய் தீகொல் பறவை புரைவாய் எமர் சேனை தன்னை நீ கொல் அழுதியன வந்தனன் நீலகேசன் எண்ணத்தவரை அலைக்கின்ற இருண்டகேசன் தன்னத்தவரை நிகழ்கின்ற செயந்தன் முன்போய் விண்ணத்தவரை முகில் தாங்குறும் வேடமென்ன வண்ணத்தவரைக் குனித்தம்பெனும் மாறி தூர்த்தான் தூர்த்தான் அதுகால் சயந்தன் எதிர் தூண்டி சரமாரியை அன்றியும் சின்னமாக்கி ஆர்த்தான் கவசம் அவனிட்டதை அம்புநூறால் வேர்த்தான் உயிர்த்தான் இருட்குஞ்சியன் மேகமொப்பான் பாசம் பிணித்த அரணம் பறிவெய்த நீல கேசன் விடுத்தோர் பிறையம்பினைக் கேடில் விண்ணோர் ஈசன் சிறுவன் நாணை சிலைநானை இறுத்திசைத்தான் காசொன்று அறவம் துணியப் பகை கவ்வுமா போல் சின்னம் படலும் பெருநான் சிலை வீழவிட்டு தன்னம் தனியாம் சயந்தன் சமர் செய்வதற்கு முன்னம் பயிற்று ஒரு மாயையை முன்னி ஆற்றி துன்னம் தரு பல் உருவம் கொடுதோன்றிவுற்றான் ஒன்றே எனும் கரிமேல் வரும் ஒருவன் பல உருவாய்ச்சென்றே திறம் பலவாலடச் செரி பேரிருட்குடுமி குன்றே புரை அவுணர்கை குறிப்பாலுது மாயம் என்றே நினைந்தவை மாற்றிடையாதும் செயல் இல்லான் மலைவூற்று நின்று ஆத்திடவாயற்றனன் மயங்கித் இருள் குஞ்சியன் சூரன் மகன் அணிகம் மலைவுற்றன விரிகின்றன அலமந்தன வெருவி உலைவுற்றன இறுதிப்பகல் ஒழிவுற்றிடும் உயிர் போல் சோ மாசுரன் மாயாபலி சுரகேசரி பதுமன் மாமாறுத தண்டகன் வாமன் மதிவருணன் தீமாகதன் முதலாகிய சேனைப் பெறும் தலைவர் ஆ இது என வந்தனர விஞ்சையை உணரார் தாங் கற்றிடும் மாயப்பெறும் தனி விஞ்சை கண்முன்னி அங்குற்றிடும் அறவால் பொறு தன்னான் பொறிமாயம் நீங்கற்கரு நிலையாதலும் நெஞ்சம் தடுமாறி எங்குட்டனர் என் செய்தும் யாமென்று நினைத்தார் அந்நேர் ஒரு காலம் தனிலாகின்றதும் தலைவர் தன் நேவலில் மெலிவுற்றதும் சயந்தன் பெருதிரலும் பொன்னே தன தனிகக்கடல் குறைகின்றதும் கண்டான் முன்னே இரவியை ஓர்பகல் சிறைவேட்டிய முதல்வன் அந்தரந்தனில் இரவியைச் சேர்த்திடுமவுனன் இந்திரன் மாயை கொல் இதுவனை அண்ணா முந்தை நாட்புகர் உதவிய மூலமாஞான மந்திரந்தனை உழந்தனில் விதிமுறை மதித்தான் மதித்து வெஞ்சுடற்பகையினன் சேரலும் மாயை விதித்த பல்லுறுப் போயின தமியனாய் விடலை கதக்கழிற்றின் மேல் தோன்றின ஆயிரம் கதிரோன் உதித்த காலையில் கலையிலா குறைமதி ஒப்ப ஆன காலையில் இது புகர் பிஞ்சையென்றறிந்து மானமுஞ்சினமுஞ்சுட ஜயந்தன் உள்மருகித்தான வேழமேன் இருந்துழித்தேருடும் சார்ந்து பானு கோபனான் பெயரினான் இணையன பகர்வான் வருதியந்திரன் மதலை நின்மாயையும் வலியும் கருதியான் வரும் முன்னரே போயின கண்டாய் பருதி போலவே நின்னையும் இருஞ்சிரைப்படுப்பன் பொருதி வல்லையேல் என்றனன் சூர்தரு புதல்வன் வல்லராயினோர் வெல்வதும் மற்ற தில்லோர் அல்லராகியே தோற்பதும் இல்லையாலே தொல்லையூழ் முறை புணர்த்திடும் நின்னை நீ துதிக்க செல்லுவோமெனத் உரைத்தனன் சயந்த நான் திரலோன் தேற்ற மோடிவை புகரலும் இரவியைச் செய்தோன் ஆற்றல் இல்லவர் மொழி திறம் புகன்றனை என்றே ஏற்ற வீரரும் இத்திரம் உரைப்பரோ என்ன கூற்றமே என இருந்ததோர் ஸ்தன் சிலை குனித்தான் சிலை வணக்கிய காலையில் சயந்தனும் சினத்து மலைவணக்குதன் புயங்கொடே ஒரு சிலை வளைத்தான் அலைவணக்கரும் யமலியம் மடிகளை அடைந்தோர் தலைவணக்கியே தத்தமில் இருவர் தாழ்வது போல் பாற்றிருஞ்சிறைக் கணை பல பரிதியம் பகைஞன் ஊற்றமோடுவான் புயலெனச் சொரிதலும் ஒருத்தன் மேல் திகழ்ந்திடு சயந்தனும் அனையனபிசிகங் காற்றெனும்படித் தூண்டியே விளக்கினன் கடிதின் அன்னவன் விடும் சரமெலாம் சூர்மகனறுத்து துண்ணு பல்கனை தூண்டினன் அவனவை தொலைத்தான் இன்ன தன்மையின் இருவரும் பொறுதனர் இருளும் இன்னுமாகவே முறை முறை மலைந்திடும் விதிபோல் இணையவாரமற்புரிவுழிரவியம் பகைஞன் வினைய நீரினால் சொரிந்திடுபகழியை விளக்கி துணைய இந்திரன் மதலை ஆயிரங்கனை தூண்டி அணையன் ஏந்திய சிலைப் பெரு நானினை அறுத்தான் அறுத்த காலையில் ஞாயிறு வெகுண்டுழோனழ செருத்து வேறொரு சிலை வளைய் கணை மழை சிதறி மறுத்துமாங்கவன் விடும் சரம் சிந்தி மற்றவன்மை உருத்தினான் என்ப ஓர் ஆயிரம் சிலி முகம் உய்த் உய்த காலையில் சயந்தனும் ஓர் ஆயிரம் கனை தூய்பத்தியோடவன் தேர் கெழுப்பாய் பரிபடுத்து மெத்து பல்சரம் தானே மேல் வீசினன் விழிவோர் வைத்த மானிதி யாவர்க்கும் வழங்குமாறென்ன வாய்ந்ததோர் தனது இரதமீராக மற்றொரு தேர் பாய்ந்து வைது உயிர்த்தழலென வெகுண்டு பற்கரித்து சேந்த மெல்லிதழ் அதுக்கி வானுருமென தெழியா ஏந்து வார் சிலை குனித்தனன் எரிகதிற்பகைஞன் கூனல் வெஞ்சிலை குனித்து நூறாயிர கோடி சோனை வெங்கனைத் தூண்டி விற்றூணியைத் தான வெங்கரி தன்னுடன் முழுவதும் சயந்தன் மேனிமுற்றவும் அழுத்தினன் பகலினே வேகுண்டோ வெய்யவற்றிறை இட்டவன் விட்டகோல் சையமுத்த சையந்தன் மெய்மூழ்களும் மையலுற்றனன் மற்றும் ஒரு வெஞ்சமர் செய்வதற்குத் தெளிதலின்றாயினான் நீண்ட வாளிகளான நிறத்தடை ஆண்ட காலை அரிமகன் தந்திமேல் வீண்டு விம்மி உணர்ச்சியும் விட்டனர் மாண்டிலான் அமுதங்கொண்ட வன்மையால் நண்ணு பாசடை நாப்பனிடந்தொரும் தன்னென்மாமல்தாமரை பூத்தென விண்ணவர்க்கிறை மாமகன் மெய்யிடை துண்ணெனப்படு சோரி பொலிந்ததே கற்றவாசவன் காலைதன் சீற்றம் நாம் முற்றவோத முடியும் கொல் தன்னுணர் வற்றபோதும் அவன் சினக் கண்ணழல் வற்றுவித்த மெய்வார்குருதி புனல் சயந்தன் அவ்வழித் தன்னுணர்வின்றியே அயர்ந்த போதத் தனையவன் ஊர்தியாம் கயந்தன் நக்கிரை கண்டு கலங்கியே துயர்ந்து நின்று நின்றுளித்தெர் புக்கதே காய்ந்த தொன்மை கதிரை முனிந்திடும் ஏந்தல்வூர்தரும் எந்திரத் தேர்மிசை பாய்ந்த காலைப் பறித்தொகை பாகுடன் வீந்து போனதெழித்தது வேழமே பாண்டில் சேர்தரு பண்ணமை செய்யதேர் தேர் மாண்ட காலையில் வல்லையிற்கீழுற தாண்டி வெள்ளையன் தந்தியைச் சீறினான் மூண்டு பானுவை முன்சிறை செய்துளான் மற்ற வந்தன் மணியணிமார்பிடை செற்றமால்கறி சென்று முன்தாக்கலும் பொற்றையின் கட்புழைத்திடுஞ்சூசியின் இற்றவால் அதன் ஏரிரு தந்தமும் தந்தம் நாங்கும் சடசடார்பொடு சிந்தல் உத்தன சீர்கிழு சூர்மகன் உந்து தொண்டலம் பற்றி மற்றோர் கையால் தந்தி வேந்தன் கவுளிடைத் தாக்கினான் காழ்ந்த நெஞ்சினன் கரங்கொடு தாக்கலும் கயமா ஆழ்ந்த தெண்டிரைப் பார்க்கடல் உடைந்தென்னாரற்றி வீழ்ந்தயர்ந்தது சயந்தனும் அறிந்தனன் விரைவில் சூழ்ந்த தொல்லுணர் வெய்தலும் அவனிவை சொல்லும் மாயை போயது தனித்தனங் குறைந்தது வன்மை தீயற்பற்றுவர் அழியுமின் நகரெனச் நீ இரங்கலை இனிமனே விதிநெறிகான் ஆயின் இங்குவை என்றனன் சயந்தனாம் அறிஞன் நுனித்து நாடியே இத்திரம் நுவன்று நூற்றுணிவு மனத்தில் வைத்திடும் இந்திரன் கான்முளை மயங்கி தனித்த நீர்மையும் களிற்றொடு வீழ்ந்ததுவும் தளர்வும் அனைத்தும் நோக்கியே தானவத் தலைவர்கள் ஆர்த்தார் ஆர்த்த தானவத் தலைவர்கள் செயந்தனை அயலே போர்த்ததாமெனச் சுற்றினர் பற்றின புவிமேல் கூர்த்தவாலையிற்றவினம் யாவையும் குழியிப் போய் சீர்த்தவெல்லையில் இரவியைக் கறந்திடும் திறம்போல் தடித்த மொயம்புடைச் சயந்தனைத் தானவத் தலைவர் பிடித்த காலையிற் கைதவன் கைதவன் பெரிதும் அடித்திடுங்கள் குற்றிடுங்கள் இங்கு இவன் உயிரதனை குடித்திடுங்கள் என்றார் எல்லா அவுணரும் குழுமீ மன்னர் மன்னவன் திருமகன் அவ்வழிமற்றோர் பொன்னிடும் பெருந்தேர்மிசை பொல்லனையேகி பன்னரும் புகழ் படைத்திடுசயந்தனைப் பற்றி துண்ணி நின்றிடும் அவுணருக்கொருமொழி சொல்வான் வரிவில் வாங்கியே யான் விடும் சரம் படமயங்கிப் பெரிது மெய்தளர்வுற்றனன் பேசவுங்கில்லான் கருதலானென இவன் தனை வருத்தலிற்கடிதே சுரர்குழாத்தொடு புரிமினோ சிறையெனச் சொற்றான் கொற்றவன்மொழி வினவியே மந்தரக்குன்றைச் சுற்று பாந்தல் போல் இந்திரன் திருமகன் துணைத்தோள் இற்ற கொல்லென நாணினால் யாத்தனரிமையோர் உற்று நின்றதோர் குழுவினுள் ஒருங்குர்த்தார் தொழிலிது புரிந்த காலை சூர்மகன் தனது மாடே தழிய காவலரை நோக்கிச் செயந்தனும் இவரும் அல்லால் ஒழிய நின்றோரே எல்லாம் ஒல்லையில் தருதிற்பின்னர் அழியையும் மூதூர் செந்தி அரசனுக் கழித்திரென்றான் என்றலும் இறைஞ்சி அன்னோர் எழிலுடைத் துறக்கம் யாண்டும் சென்றனர் நாடியேனை தேவரை மகளிர் தம்மை ஒன்றொருவரையும் வீடாதுடன் உரப்பற்றினானால் பொந்திரள் தடந்தோள் யாத்துப் புரவலன் முன்னர் உய்தார் உய்தபின் பதுமச்செல்வி உரை தரும் உரையுள் போல சித்திரங்கிழவு பொன்னன் திருநகர் எல்லை எங்கும் புத்தழல் கொழுவலோடும் பொள்ளன பொடிப்பட்டே முத்திர வரைப்பும் எங்கோன் முறுவலான் முடிந்தவா போல் ஊழியின் நன்றியன்றும் ஒழிவுரா துறக்க மூதூர் பூழியதானதன்றே போனான் வீழுரு சிறையின் உற்றார் மிக்கவரென்றால் யாரும் வாழிய செல்வம் தன்னை நிலையெனமதிக்கலாமோ அளிபடலின்றி என்றும் அலர்த்தரு நிழற்றும் மூதூர் வெளிப்படு சூடலைப் போலாய் வேற்றுருக் கோடலோடும் களிபடுபானு கோபன் கண்டனன் அவுணர் தம்மில் காவலோரை நோக்கி ஈதுரை கல் உற்றான் தாதுலாம் தெரியலாக சயந்தனை அவனோடுற்ற ஏதிலார் தம்மைப் பின்னோர் யாரையும் கொடுமுன்னீவீர் போதிரால் என்ன அற்றே போயினர் உவனை நீங்கி ஆதவன் பகைஞ்சன் மீளா நிகமோடவனி வந்தான் மாநிலமதிக்கும் வீர மகேந்திரபுரத்து புக்கு கோணகர் முன்னம் ஏகிக் கொடிஞ்சிவான் தேரின் நீங்கி சேனையை நிறுவிவான சிறையினைக் கொண்டு சென்று தானவர் மன்னன் முன்போய்த் தாழ்முறை வணக்கம் செய்தான் தண்டுளினரவ மாலைத் தாதை தாழ் வணங்கியந்தாய் கண்டிலன் சசியை வானோர் காவலன் காணேன் அண்டரைச் சயந்தன் தன்னை யாரையும் கொண்டு சென்றேன் விண்தொடர் துறக்கமுற்றும் வெங்கனல் குழுவி என்றான் என்றலும் மகிழ்ந்து சூரன் இளஞ்சிறுகுமர்புள்ளி தன்றிருமுன்னோரை கன்றினன் உறுத்து வாழ்க்கைக் காவலர் சிலரை நோக்கி துன்றிய இணையர் அங்கம் யாவையும் துணித்திரென்றான் இரலைமான் தொகுதி தன்மேல் இருஞ்சிறைவீடு வெற்ற உருகெழு புலிப்பாய்ந்தொப்ப ஒப்பிலா அரசன் சொல்லால் விரைவுடன் அவுணர் பல்லோர் விண்ணவர் தம்பால் வையின் முகத்தி காணத் துண்டெனத் துணிக்கல் உற்றார் கரத்தினை தாளை தோளை கண்ண மூலத்தை கல்லென்று அறற்றூறு கண்டம் தன்னை அணிகளு துண்டம் தன்னை சிரத்தினை துணிப்ப அன்னோர் சிறியரோ செய்த நோன்பின் உரத்தினில் அவைகளெல்லாம் உடன் உடன் பொருந்தல் உற்ற செல்லெறிக்கண்ணின்ற சேனுளார்த்தம்மை யாரும் கொல்லறி அங்கம் குறைத்தலும் அரிதாம் என்றால் சொல்லது இணையர்வன்மை தொலைந்தது எம்பரத்தாலென்னா வல்லறி புரைவெம் சூரன் மதித்து மற்ற அதனைக் கண்டான் கண்டனன் முனிந்து இன்னோரை காலம் ஒன்றானும் வீடா எண் தரு நிறையம்போலும் இரு சிறையிடுதீரென்றே தின்திறல் அசுரர் கேட்பச் செப்பலும் செய்யந்தன் தன்னை அண்டரைப் பிடர் உந்தி ஆங்கனம் கொண்டு போனா சிறையின் எல்லை போற்றினர் தம்மை நோக்கி ஏ இனம் கோன் இன்னோர் யாரையும் காவல் கொண்மின் நீயிற்று என்ன ஒற்றர் நீங்கினர் நின்றோர் தம்மை ஆயவர் வள்ளி பூட்டி அரும் சிறை களத்தில் வைத்தார் மன்னவன் அதற்கு பின்னர் மைந்தனை அன்பால் நோக்கி நின் நகரத்திற்போதி நீ என போனான் அன்னதோர் சூர பண்மன் உரையுப்புக்கான் இன்னலங் கடலில் உற்றார் இருஞ்சிரைப்பட்ட வானோ காடு போந்தனி இந்திரன் பொன்னகர் கறிந்து பாடு சேர்ந்தது செய்யந்தனும் சிறையிடைப்பட்டான் நாடில் பின்பதச் செய்கையீது எம்பிரான் நல்கும் வீடு அதே அலால் துன்பரும் மாக்கம் வேறு உண்டோ படவரவனையதோறும் பரும அல்குலார் இடுகிய நுண்ணிடை எழிலணங்கினோர் கொடுமைசை செய்வுணரூர் குறுகி வேடற்பால் பிடியுரும் பெரிதும் அஞ்சினார் சூரன் வாழ் பெருநகர் துண்ணிக் காப்போடு சீரிலா ஏவல்கள் செய்து மேவினார் கூறும்பாய் வெங்குரி குடம்பை உய்திட பேரூராது இலகு மின்மினியின் வாடிய மகபதி மதலை வானுளோர் ஆடுரு துயர்கடல் அழுந்திச் சூரர்கோன் வீடரும் சிறையிடை மேபினார் பாடு திறத்தைகர்பாலினோர் இன்னலம் கடலினும் எடுத்து வீடு தந்து அன்னவர் பெரும் சிறை அகற்றும் வன்மையார் பின் எவர் உண்டு உயிர் பெற்றுக் காத்திடும் முன்னவர் தமக்கெலாம் முதல்வனியலால் வியந்தரு கதிரை முன்பிகுண்டுளானொடு சயந்தன் விண்ணுல இடைச் சமர் செய்தை துழி வயந்தரு கோடு கண்மாய்ந்து தந்தி வீழ்ந்தயர்ந்தது புவியிடை அணுகிற்ற்ற துணை வாலிய ஒழிகெழுவனத்தில் ஏகியே மூலம் முக்கண் முக்கண்மூர்த்தியை மேலுளதாணுவின் மேவச் செய்து பின்சீலமுடர்ச்சனை செய்து வைகிற்றே அறிவுளமால் கரி அமலன் தந்திரமுறை எதுநாடியே முதிரும் அன்பினால் மறை உற வழிபடி வைகும் எல்லையில் குறைபடு நாற்பெரும் கோடும் வந்தவே பார்ப்பதிமருங்கு பகவன் ஆணையால் மால் பெரும் கழிற்றிடை வல்லை முன்பு போல் நால் பெரும் தந்தமும் நன்ன நோக்கியே ஏற்பரும் மகிழ்ச்சியோடு இருந்தது அவ்விடை ஆயதோரமைதியின் கண் அணங்கொடுமேறு வெற்பில் போயினமரர் கோமான் பொன் நகர் சூரன் மைந்தன் காயிக் கொழுவி அங்கன் கடவுளார் குழுவினோரை சேயொடு பற்றியேகிச் சிறை செய்த தேர்ந்தான் தேர்ந்தனன் தளர்ந்து மேறுச் சிலம்பினின் மகவான் பன்னாள் வார்ந்திடுகங்கை வேணி வள்ளலை உன்னினோற்ப சார்ந்து நிற்கெண்ணை வேண்டும் சாற்றன முதல்வன் நீதி தேர்ந்த சூர்கிளையைச் சென்று எம்பேதுரவகற்றுகின்றான் என்றலுமெந்தை சொல்வான் யாம் உமை தன்னை மேவி ஒன்று ஒரு குமரன் தன்னை உதவுவம் அவனே போந்து வென்றிகொள் சூரனாதி அவுணரை விரைவில் சென்று மந்தனும் ஒருமேயவன் வருந்தல் என்றுரைத்துப் போனான் சாதலும் தொலைவும் இல்லாத்தான் அவர் இறைவன் ஏனோர் ஏதிலர் தம்மால் வீடான் என்று தன் உளத்தில் எண்ணி சோதி கொள் பரமமாகித் தோன்றிடு முதல்வன் நீயே ஆதலின் விமலமூர்த்தி அவரை மேலான் அவ்வுரை மகவான் தேரி அரியனோடு சூழ்ந்து மைவரு களத்தோன் தன்பால் மதனனை உய்ப்ப அன்னோன் மெய்விழி எரியின் மாய்ந்து வெறும் துவள் படலும் தேவர் எவ்வரும் போய் வேண்ட இறங்கியே கருணை செய்தான் அரியயன் மகவான் தேவர் அருங் கணத் தலைவர் யாரும் பரவுரையுமைய வெற்பில் படர்ந்து பின் உமையை வேட்டு பிரிவரும் கையிலை நண்ணிப் பின் எமதி இரக்கம் நாடி கருணையால் எந்தை நின்னை நெற்றியம் கண்ணால் தந்தான் எந்தை நீ வந்த பிந்தை இந்திரநயன்மால் தேவர் அந்தமில்முனிவரேனோர் அனைவர்க்கும் அகன்ற ஆவி வந்தது போன்றது அம்மா வலிய வெம்சூரர் செற்று தம் தமது அரசு பெற்ற தன்மையர் போலவுற்றார் ஆழ்த்தரு முன்னீர் நேமி அகன் கடல் அழுவம் புக்கு வீழ்த்தருவோர்கள் தம்பால் வியன் கலம் ஒன்று சேர உள்தரு தொடர்பால் பற்றி உயிர்ந்து என துன்ப வேலை கீழ்த்தருவோர்கள் இந்நாள் கிளர்ந்து மேலெழுதலுற்றார் புரந்தரன் முதலாவுள்ள புங்கவரம்மனோர்கள் அரந்தையை அகற்ற உன்னி அய்யனி போந்த பின்னும் தெரி துணிவில் சேர்ந்தும் தெம்புனைச் சூரற்கஞ்சி கரந்தனர் இருந்தார் காணில் கடும் சிறை பிணிப்பன் என்ன எம்பிரான் இன்னை முக்கண் எந்தையை வணங்க நேரில் தம் பெரும் வடிவம் காணச்சாருவர் ஒழிந்த காலை உம்பர்கோன் முதலோர் தத்தம் ஒரு கரந்து உழல்வர் வான்மேல் வெம்பணி சிலை கண் மாறாம் பெய்யவர் நிலைமையே போல் மறைந்திடுப்பாங்கன்னாசவன் முதலோர் யாரும் அறம் தவிர் சூரப்பன்மன் நடுபடைத் தலைவர் பரைந்திட பறைந்திடமார்பம் உள்ளம் பனித்திட வியற்பையாக்கை இறந்தனராகிப் பின்னர் இன்னுயிர் பெறுவர் அன் தேனைப்பவம் உழந்த விண்ணோர் வெந்தொழிலவுணர் போனை நினைப்பினும் அவசமா அவர் நெருந்துயில் பெறாத நீரால் மனப்படு கனவு நீத்தார் மற்ற அது வருமேலங்கண் உனப்படு சூரர் காணின் உயிரையும் இழப்பரம்மா பொன்னகர் இறுதி செய்து புதல்வனை அமரரோடு துன்னருஞ்சிறையுச்சேத்தி துயற்பெருங்கடலுள் வீட்டி மன்னிய வெறுக்கை வவ்வி மனையொடு கரப்பச் செய்தும் இன்னமும் அம்மா உணர்கோமான் இந்திரர்க்கு அலக்கண் சூழும் ஒப்பரும் வெறுக்கை தன்னால் ஓங்கிய விரலால் சீரான்மைப்படுமிடலால் யார்க்கும் மேன்மையால் அழியாற்றால் இப்பகல் வானோர்க்கு எல்லாம் இடற்புரி கொடுமை நீராள் அப்பெரும் சூரற்கு என்று மாறும் நேரன்று மாதோ ஏ எதுவோரண்டம் ஒன்றின் இழைத்தனை இவ்வாறேனை ஆயிரத்து ஓர் ஏழு அண்டத்தவன் செயலறிதல் தேற்றாம் தூயது ஓர் பரத்தின் மேலாம் சோதியாய் எம்மைக் காப்பான் மேயின ஒரு நீ வேறியார் தெரிதல் பாலார் தொடர்ந்திடு பெற்று உள்ள சூரனது ஆணை என்னில் கடந்திடல் புரியார் மாலும் கமல மேலயனும் வானோர் அடங்கலும் முனிவர் யாரும் ஆயிர இருநாளண்டத்து ஒடுங்கிய உயிரும் மன்னோன் பெருமையார் உரைக்கல் பாலார் முடிவில் இவ்வளம் பெற்று உள்ள முரண்கிழு சூரப்பன்மன் கெடுகில் அனன்று மேலோன் கிளத்திய வரத்தின் சீரால் படியரும் அமலமேனிப் பரஞ்சுடர் குமரணியே அடுவதே அன்றிப் பின்னர் அவனையார் முடிக்கல் பால ஐந்தியல் அங்கம் சூரக் கயன் புகன்றிவுழல்வான் நாளும் இந்திரை கேழ்வன் போர் செய்து எஞ்சினியவர்க்கும் மேலாய் முந்திய சிவனன்னோர்க்கு முதல்வரம் அளித்தான் பின்னர் வந்து அடல் புரியா நீயே மற்ற அவன் கோரல் வேண்டும் ஆவதோர் சூரன் தன்னை அவன் துணைவோரை மைந்தர் ஏவர்கள் தமையும் அட்டே எழில் பெருசையந்தனோடும் தேவர்தன் சிறையை நீக்கி திசை முகன் பகவானாதி காவலர் பதங்கள் நல்கி காத்தருள் எம்மை என்றான் இவ்வகை முகமாறுள்ள எம்பிரான் உளத்திற்கேற்ப உய்வொரு அன்பால் பொன்னோன் உரைப்ப முன்னறிந்ததொன்றை மேய்வரு தொடர்பால் ஈன்றோர் விழைவினான் மழலை ஓவா செவ்வியல் மகார்வாய்க் கேட்கும் திறனென வினவிச் சொல்வான் புன்தொழிலவுணர் தன்மை புறத்தவர் செய்கையாவும் ஒன்றடைவிடா அது முற்றும் உள்ளவாறு உரைத்தாய் நம்முன் அன்றிரது பணுவர்க்கெல்லாம் நாதனை ஒரு நீ அன்றோ வென்றவன் புறத்தை நீவி இனிதருள் புரிந்தான் என் அறிவினுள்ளறிவாய் வைகும் மறுமுக அமலவென்றூர் இரு செயல்நினைக் கிளாகும் இண்டையோராடல் உன்னி குறுகினை எது போலன்னோன் கொள்கையும் தேர்ந்தாய் நிற்கோர் சிறியனேன் உரைத்தேன் என்னும் தீப்பிழைப் பொருத்தி என்றான் பொருத்தியன் குற்றம் என்று பொன்னடித் துணையை பொன்னோன் மரத்தலில் அன்பில் பூண்டு வணங்கினன் தொழுது போற்ற வெறித்தரு கதிர்வேலல் எம்முறை கொண்டு சொற்றாய் உரத்தகுப்புழையில் யாதும் உன்னலை இருத்தி என்றான் பொன் எனும் பெயரினான் பொறுவில் கந்த வேள் நிலைமை பெற்றிருந்த பின்னரே தன்னையல் நிற்புரு சதமகத்தனை அந்நிலை நோக்கியே அன்பில் கூறுவான் ஈண்டிது கேண்மனத்தேதும் எண்ணலை மூண்டிடு சூர்குலமுடையவானுளோர் மீண்டிட இருஞ்சிறை விண்பதத்தை நீ ஆண்டிடனல் குதும் ஐயுரேலென்றான் ஈகபரம் உதவுவான் இதனைச் சாற்றலும் மகபதி பரிவோடு வணங்கி வானவ தொகையொடு போற்றியே துன்பெலாம் ஒரே புகழரும் மகிழ்ச்சியுட் பொருந்தல் மேயினா அசுர காண்டம் முற்று பெற்றது கச்சியப்ப சிவாச்சாரியர் திருவடி வாழ்க